பதினைந்து பேசுவதில் கடைசியானதாக ஆக்கிக் கொள் என்று நபிசல்லு அலஹி வசல்லார்கள் இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் இங்கு துவா என்பது முந்தைய ஹதீஸில் உள்ளதே ஆகும்